நண்பர்களே நற்றினைன் ஹேரி போட்ட கதை சொல்லும் நீதி பகுதி இருநூற்றி அறுபத்தி ஐந்தை வழங்குவது சென்னை அரவிந்த் ஹேரிக்கும் வாழ்டமோட்டுக்கும் இடையில் மாபெரும் உச்சகட்ட இறுதி கட்ட விவாதம் நடந்துகிட்டு வழக்கமா எதிரிகளை எந்த பேச்சும் பேசாம எளிதில் வீழ்த்துவிடும் வாழ்டமோட் இந்த முறை ஹாரிகிட்ட ஏன் தேவையில்லாம விவாதத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு சந்தேகம் வருது அதுக்கு மிக காரணமும் இருக்கு நம்ம இவ்வளவு நாளா ஆணவத்தால பல சிறு சிறு தவறுகளை இழைத்து ஹாரியை கொலை பண்ணாம விட்டுட்டோம் கொலை பண்ற விஷயத்துல நம்ம தோத்திருக்கோம் இந்த மாதிரி அப்படி நடக்கக்கூடாது ஹேரியோட மன வலிமையை முதல்ல உடைக்கணும் அதுதான் அவனோட மிக வலிமை அதனால் அவனை கேலியும் கிண்டலுமா நக்கலும் அவனை கேவலப்படுத்தி தரையோட தரையா சொல்லால முதல்ல அவனை கேவலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவனை பண்ணிலான் வாழ்ந்தமோட் தன்னோட வழக்கமான கேலியும் கிண்டலுமா ஏரிய பேச ஆரம்பிக்கும்போது அதுக்கு எதிராக விஷயங்கள் திரும்பது வால்டமோட்ட விட மிக பயங்கரமா மிக மோசமா மிக மிக மிக மிக தெளிவா ஹேரியோட எதிர்ப்பு தாக்குதல் பதில்கள் நையாண்டியாவும் கேலியமாவும் கிண்டலமாவும் வாழ்ட மோட்டை எதிர்த்து வந்து தாக்குது சுத்தி இருக்கிற கூட்டத்துக்கு முதல்ல ஹேரி செத்துட்டானே என்ற கோவத்திலையும் வருத்தத்திலையும் எதிர்த்து சந்தை போட ஆரம்பிச்சாங்க ஹேரி திடீர்னு அவங்களுக்கு நடுல ஒரு ஆச்சரியம் அதுக்கப்புறம் சொன்ன பதில்கள்லாம் ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி அவங்களுக்கு கொடுக்குது எல்லாத்துக்கும் மேல டம்பிளர் செவரஸ்னேப்ஸால் கொல்லப்பட்டான் ஏமாற்றப்பட்டான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் வாழ்டமோட்டோட எல்லாருக்கும் ஒரே ஷாக் டம்பிள்டரை ஸ்னேப்ஸ் ஏமாத்தி கொலை பண்ணல டம்பிள்டர் தான் தன்னுடைய திட்டப்படி செவரஸ்னேப்ஸை கொலை பண்ண வச்சாரு இதை கேட்டு வாழ்டமோட்டாலே ஒரு செகண்டில் நம்ப முடியல ஷாக்ல நிற்கிறான் அது ஒண்ணும் முக்கியம் செவரஸ் நேப்ஸ் ஒருவேளை அன்பினாலையும் காதலினாலும் எனக்கு இதெல்லாம் திரும்பி இருப்பான் ஆனா சில்ட்ற பயிலே தெரியாத ஒரு காரணம் இருக்கு மூத்த மந்திரக்கோள் என்னன்னு தெரியுமா மடப்பைலே என் கையில இருக்குப்பார் இது என் கையில சிக்கிடக்கூடாதுன்னு பயந்து பயந்து தான் டம்பிடுறோம் செவரஸ் நேப்ஸ் திட்டம் போட்டு என்ன ஏமாத்தி அவங்களுக்குள்ளேயே ஒரு சாவ நாடகமா நடத்திருக்காங்க ஆனா பார் அவனோட திட்டம் அவனுக்கு எதிராவே பேக் ஃபயர் ஆய்கிட்ட இந்த எல்டர் வாண்டு வந்துருச்சு நேர் ஸ்டம்பிடுற என்ன வேணாலும் செய்யட்டும் அவங்களோட எல்லா தடையும் ஓ அம்மான்ற கற்பாம்பூச்சி சாக்கடையை எப்படி மிதிச்சு தள்ளணும் அதே மாதிரி நசுக்கு நசுக்கு நசுக்கிட்டு வந்துட்டேன் இப்ப உத்தம் வந்திருக்கோள் என் கையில ஹாரி வாழ்ந்த மோட் மிக சரியா மடக்கிட்டான் தெல்ல தெளிவா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டான்னு எல்லாருக்கும் தெரியுது ஹாரி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா நிக்கிறான் சரி டாம் உனக்கு இருதி வாய்ப்பு ஒன்னே ஒண்ணுதா இருக்கு நீ பல தவறுகளை செஞ்சிருக்க பல கொலைகளையும் பல மாபெரும் பாவங்களையும் செஞ்சிருக்க அதை நினைச்சு தயவு செய்து செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சு மனம் வருந்து செஞ்ச தப்பெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிட்டு கொஞ்ச நேரமாது மனம் வருந்து உன் கண்ணுல ஒரு சுட்டு கண்ணீராது வந்தே ஆகணும் அதுதான் நீ மீட்படைகிறதுக்கான ஒரே வழி நீ செஞ்ச தவறுகள்ல இருந்து மீண்டு வந்து அதுக்கான பிராய்சித்தம் தேடினாதான் நீ மீண்டும் மனுஷனா மாறுவ என்ன போயிட்டே இவ்வளவு நாள் ஹாரி பேசின எல்லாத்தையும் விட அவனை மிகவும் ஷாக்கில் அமழ்த்தினது இதுதான் ஏன்னா ஏன் இப்படி பைத்தியக்காரன் சாவர நிலைமையில இந்த மாதிரி பேசினான்னு வாழ்க புரியல சுத்தி இருக்கவங்களுக்கும் புரியல ஹர்மியானிக்கு எல்லாரையும் விட பயங்கர ஷாக் துண்டாத்மாக்களை உருவாக்கினவ அதுல இருந்து மீண்டு வந்து தன்னுடைய ஆன்மா அசுத்தமான ஆன்மாவை சுத்தம் செய்யறதுக்கான ஒரே ஒரே வழி தான் செஞ்சு தப்பெல்லாம் நினைச்சு வருந்தி மாபெரும் துயரத்தை அனுபவிக்கிறதான்னு ஹாரிகிட்ட அவ அந்த புக்கை படிச்சு சொல்லியிருந்தா அதை எதுக்கு இந்த சமயத்துல சொல்றான் இதனால என்ன நடக்கும் பைத்திக்கரணவன் அப்படின்னு அருமையான் யோசிக்கிறான் டாம் இல்லன்னா கொஞ்சம் யோசிச்சுப்பாரு நீ உருவாக்கன துண்டாத்மாக்கள் எல்லா அழிஞ்சிருச்சு ஓ மிகவும் அசுத்தம் அடைஞ்சிருக்கு நீ ஒன்னு அறியாமையே இன்னும் சில பாவங்களையும் செஞ்சிருக்க அறிஞ்சு பல பாவங்களை செஞ்சிருக்க இதுக்கெல்லாம் ஒரே வழி த பார் உன் மூஞ்சி எப்படி பிரேதம் மாதிரி கிடக்குது எல்லாரும் முகத்தை பார்த்து பயந்ததுக்கு காரணம் அந்த தோற்றம்தான் உன் முகமே வெளியி போய் பிரேதம் மாதிரி இருக்கு அது உன் ஆன்மாவை தான் உன் முகம் தெல்ல தெளிவா படம் பிடிச்சு காட்டுது இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அண்ட் தோல் அதனால ஆன்மாவை சுத்தம் செய்ய ஒரே வழி நீ செஞ்ச தவறுகள்லாம் நினைச்சு வருந்தி கண்ணீர் விட்டு துயரம் அடையிறதா அதுக்கப்புறம் அதுக்கான பிரயாட்சத்தை எல்லாம் தேடிக்கலாம் முதல்ல நீ மனுஷனா மாறு என்ன சுத்த போய்த்தே காத்தணும் உன்ன எஸ்டி மங்கோஸ்ல சேர்க்கிறதா இல்ல உன்னை குலதான் பண்ண போறேன் ஏன்னா டம்போட திட்டம் தோல்வி அடைஞ்சாலும் அது எனக்கு எதிரா திரும்பல உனக்கு திரும்பி இருக்கு என்னோட சொல்ற பத்தி என்ன டம்பிள் செவரஸ்னேப்ஸ் கொல்லும் போது அவர் கையில இந்த மந்திரக்கோள் இல்ல என்ன சொல்லுவ மறந்துட்டியா உங்கிட்ட அவங்க தெல்ல தெளிவா நடந்ததில் அந்த டெத்த சொல்லலையா டம்பிள்டர் செவரஸ்னேப்ஸ் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மந்திரக்கோள் அவரோட விருப்பத்துக்கு மாறா பிடுங்கப்பட்டிருக்கு அந்த மந்திரக்கோலை பிடுங்கினவனுக்கே அன்னைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அந்த உண்மை தெரியாது உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மந்திரக்கோள் தன்னுடைய புது மாஸ்டரா அவனை ஏத்துக்கு அந்த சின்ன பையனுக்கு தெரியாது அந்த சின்ன பையனை சுத்தி அவனோட அப்பா அம்மா நிற்கிறாங்க அந்த மூணு பேருக்குமே பயங்கரமா கிளி பயம் நம்ம இவ்வளவு தூரம் சண்டை கூட போடவே இல்ல வாழ்ட மூட்டு காதலமா நம்ம சண்டை கூட போடல இந்த மாதிரி ஹாக்வேர்ட்ஸ் கேசல் குள்ள உள்ள வரும்போது எப்படியாவது இவனை பார்த்து குடும்பத்தோட குடும்பமா ஒண்ணு சேர்ந்து தப்பிச்சு போட நினைச்சிட்டு இருந்தோம் நம்மளை போய் இப்படி ஆபத்துல மாட்டி விடுறானே இந்த நாள் அப்படின்னு பயங்கரமா எல்லாருக்கும் பயத்துல கோவம் வருது அந்த பையனுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் புரியலே கொண்டுட்டாரு சொல்ற கேள்றா பைத்தியக்காரா செவரஸ் நேப்ஸ் செவரஸ்னேஸ் தம்பிள் தன்னுடைய இஷ்டப்படி கொலை பண்ண விட்டார் ஆனா டம்பிள்ற இஷ்டத்துக்கு மாறா அவட்டுன்னு மந்திரக்கோலை பிடுங்கிட்டா அந்த பையன் அப்படி பார்த்தாலும் தம்பிள் இஷ்டத்துக்கு விரோதமா அவரோட கல்லறையை தோண்டி அந்த மந்திரக்கோலை நான்தாண்டா எடுத்த பைத்தேக்கார பாவி நாயே முட்டா பயலே அட அறிவு கட்ட அறவேக்காடே ஆலிவண்டர் எடுத்த கிளாஸ் நீ ஒழுங்கா கவனிக்கவே இல்லை அவரை சித்திரதப்படுத்துறதுலே குறியா இருந்த மந்திரக்கோலை திருடுறதுனாலையோ மந்திரக்கோலை வச்சிருக்கவனை திருட்டு திறமா அந்த மந்திரக்கோள் சொந்தமாவாது அவனை உண்மையிலேயே அவன் மந்திரக்கோலை கையில வச்சிருக்கும் போதோ இல்ல அவனுக்கு எதிராவ அவனுக்கு தெரியாமையோ அவனை மீறி அவன் சக்தியை மீறி அவனை அந்த மந்திரக்கோளுக்கான உண்மையான தலைவனா இன்னொருத்த மாற முடியும் அதனால செவரஸ்னேஸ் மந்திரக்கோளோட ஓனர் கிடையாது மந்திரக்கோளோட உண்மையான மாஸ்டர் வாழ் முட் முகத்துல அப்படியே ஒரு ஷாக் பாத்தியா எப்படி திட்டம் உனக்கு எதிராக பேக் பயன் நீ தப்பான ஆளை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டுட்டு எனக்கு முந்திட்டு போயிட்டே நினைச்சிட்டு இருக்க எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற அதான் என்ன இப்ப அவன்தானதுக்கு ஓனர் இப்ப அந்த மந்திர ஓனர் நானும் இல்ல நீயும் இல்ல நம்ம ரெண்டு பேரும் நமக்குள்ள இருக்கிற நம்மளோட சொந்த டேலண்ட் உபயோகித்து நம்ம சண்டை போடலாம் யார் உண்மையிலேயே மந்திர சக்தி நிறைய தெரிஞ்சவங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க பார்க்கலாமா அவசியமே இல்லை அவசியமே இல்லை ஏன்னா ட்ரேகோவை அவனோட சொந்த வீட்டுல நான் அவனுக்கு எதிர அவனை அவனோட இஷ்டத்துக்கு விரோதமா அவனை விட சக்தி வாய்ந்தவன் ஆய் அவனை அவனோட சொந்த வீட்டுல தோக்கடிச்சு அவன்ட்டு வந்து அவனோட மந்திரக்கோலை பிடுங்கிட்டேன் இத பார் மந்திரக்கோள் அன்னைக்கு பெல்லாட்ரிக்ஸ் கூட சண்டை போடும்போது பிடுங்கின அந்த மந்திரக்கோலை காட்டுறான் நான் அன்னைக்கு பெல்லாட்ரிக்ஸ் ட்ரேகோ எல்லாரையும் தூக்கடிச்சு அவன் மந்திரக்கோலை எடுத்துட்டேன் இப்ப சொல்லு ஓம் கையில் இருக்குதே அந்த மூத்த மந்திரக்கோள் அதுக்கு தெரியும்ல தன்னுடைய கடைசி மாஸ்டரை தோக்கடிச்சவ யாரு இப்ப யாருக்கு அந்த மந்திரக்கோள் விசுவாசமா இருக்கணும்னு அதுக்கு தெரியும்ல சூரிய வெளிச்சம் அந்த ஹால்குள்ள பிரவேசிக்குது சூரிய உதயமானவன்னே அதோட புது வெளிச்சம் ஹால்குள்ள வருது அது வீரத்தின் வெளிச்சம் நியாயத்தின் வெளிச்சம் அது வாழ்ட மோட்டோட முகத்துல பட்டுனே ஹேரிக்கு தெள்ள தெரிவா நடக்க போறது என்னன்னு தெரியுது வாழ்ட மோட்டோட முகம் அப்படியே தீப்பிழம்பா ஹேரி முன்னாடி அப்படியே செவந்து போய் தெரியுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு தானும் தயாரானா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சொன்னாங்க அடிச்ச மந்திரக்கோள் ரெண்டு பேரும் ஏவின மந்திரம் ஒரே நேரத்தில் சொன்ன மந்திரம் வானுக்கு நேரா பறந்து போய் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ஒரு நடு புள்ளியில் ஒரு வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி மோதி டமால்னு ஒலியை எழுப்பிடுச்சு என்ன நடக்க போதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள எல்லாரும் அப்படி நெஞ்ச பிடிச்சிட்டு இருக்காங்க இடிச்ச செகண்ட்லேயே வாழ்டமோட் கையில் இருந்த மந்திரக்கோள் வானில நோக்கி பறந்து பறந்து நாகினியோட தலையை நெவில் வெட்டும்போது எப்படி அது சுழண்டு சுழண்டு பறந்து பறந்து உழுந்ததோ அதே மாதிரி வாழ்டம் மோட்டட மந்திரக்கோள் சுழண்டு சுழண்டு சுழண்டு சுழண்டு பறந்து பறந்து பறந்து பறந்து வருது அதடைய உண்மையான தலைவன் தனக்கு இயற்கையாவே குட்டிச் போட்டி விளாண்டதுனால தனக்கு உருவான அந்த டேலண்ட் உபயோகிச்சு பாஞ்சு தன்னுடைய ஃப்ரீ ஹேண்டை வச்சு கடைசியா அந்த ஸ்னிச் எப்படி பிடிச்சு கேமை முடிப்பானோ அதே மாதிரி பறந்து வளைஞ்சு சென்ற அந்த மந்திரக்கோளை பாஞ்சு பிடிச்சிட்டான் அவன் பிடிச்ச செகண்ட்லேயே வால்டமோட் தான் ஏவின மந்திரத்தாலே தாக்கப்பட்டு இறந்துட்டான் கீழே கடைசியா செத்து விழுந்துட்டான் ஹேரி ஏவின மந்திரத்தால வால்டமோட் கையிலிருந்து பிடுங்கப்பட்ட அந்த மந்திரக்கோள் அந்த வால்டமோட் ஏவின மந்திரம் தன்னுடைய சொந்த தலைவனை கொல்லாம எவன் ஏவனானோ அவன் மேலேயே திரும்ப பாஞ்சி அவனே கொன்னிருச்சு ஹேரி இரண்டு மந்திர கோள்களையும் ஏ ஏந்திட்டு சாம்பியனா எல்லாருமே நிற்கிறான் ஒரு பத்து செகண்ட் அந்த இடத்துல நிசத்தம் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரே சத்தம் ஓடி வந்து எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டாங்க ஹாரிய யார் யார் எதுன்ன கத்துறாங்கன்னு யார் என்ன பேசுறாங்க ஒண்ணுமே தெரில எல்லாரும் தன்னுடைய சாம்பியனை ஒருதறிவா தொட்டு தொட்டு பார்க்கணும் தங்களுடைய துயர துயரத்தெல்லாம் போக்குன ஒரு மாபெரும் தலைவனை பார்க்கணும் எல்லாரும் எல்லாரும் காசை ஹெர்மியானி ரான் தான் ஃபஸ்ட்டு ஹேரியை பிடிச்சு ரொம்ப பாராட்டினாங்க எல்லாரும் அவனை தூக்கியெல்லாம் தலைமையில வச்சு தூக்கி கொண்டாடுறாங்க ஹேரிக்கு என்ன பேசுறது எதுவுமே தெரியல உலகத்துல வசந்த காலம் வரப்போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி இறந்தவர்களை நினைத்து வருந்தும் நேரம் இது எல்லாரும் தூக்கி கொண்டாடினாலும் ட்ரேக்கோ மேல்ஃபாய் அவனோட அப்பா அம்மா யாரும் இந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுத்துக்கல அவங்க சண்டையும் போடல அவங்க அவங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்காங்க அந்த ஃபேமிலி இதையாவது இனியாவது நிம்மதியா இருக்குமே அப்படின்னு ஹாரி சந்தோஷப்படுறான் எல்லாரும் அவங்க கூட பேச முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க ஹேரிக்கு கொஞ்ச ஒரு நாள் ஃபுல்லா தூக்கமே இல்லை ரொம்ப நாளா நிம்மதியே இல்லை கொஞ்ச போய் ரெஸ்ட் எடுக்கணுமோன்னு தோணுது அத லூனா கிட்ட சொல்றான் கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் வேணும் லூனா என்ன பண்றது மாயப்பூர்வை இப்ப யூஸ் பண்ணதுக்கான சந்தர்ப்பம் இருப்பாரு சொல்லிட்டு எல்லாரும் எல்லாரும் பாருங்க லூனா கத்துன எல்லாரும் சென்னலுக்குள்ளியா என்னோட வழக்கமா வராத பறவை வந்திருக்கேன்னு எல்லாம் திரும்பி பாக்குறாங்க அப்போ உடனே ஹாரி மாயப்பூர்வையை பூத்தி காணாம போயிட்டான் அப்படி அந்த கூட்டத்துல ஒரு மூலையில் இருக்க ஹர்மியானி ராணியை தட்டி நான் இங்கதான் இருக்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான் எல்லாரும் ஹேரி எங்க காணும்னு குழப்பத்துல சுத்திட்டு இருக்கிறாங்க இவங்க மூணு பேர் மட்டும் நடந்து போறாங்க ஹெர்மியானி ராணும் நான் உனக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஹேரி ஹெர்மியானி கிட்டையும் ராண்கிட்டையும் கடைசியா நடந்தது என்ன அந்த கிரேட் ஹால்ல இருந்து டம்பிள் அரைக்கு போய் செவரஸ் நேர்ஸோட மெமரியில பார்த்தது அதுக்கப்புறம் நடந்தது பூராத்தையும் சொல்லிட்டு அவங்கள எல்லாம் அதிர்ச்சியில ஆளாக்கணும் அவங்க அப்படியே பேசிட்டே எங்க நடக்கிறோன்னே அவங்களுக்கு தெரியலனாலும் ஹேரி தெல்ல தெளிவா எங்க போகணுமோ அங்க கூட்டிட்டு போறான் டம்பிளோட அறைக்கு முன்னாடி பாஸ்வேர்டு கேட்குற அந்த கார்கோயில் பொம்மை உடைஞ்சு சரிஞ்சிருக்குது இருந்தாலும் மரியாதைக்குதான் கேட்குறான் நான் உள்ள போலாமா பாஸ்வேர்ட்லாம் சொன்னாலும் அதை கேட்குற நிலைமை நீ இருக்கிறியா உனக்கு எதுக்குப்பா நாங்க அறிவு நாங்க பாஸ்வேர்ட்லாம் கேட்கணும் எங்களோட அனுமதி உனக்கு என்னைக்கு இருக்கு அப்படின்னு கார்கோயில் டம்பிள் அறைக்கு முன்னாடி இருக்கிற அந்த சிலை சொல்லுது அந்த சிலையை கொஞ்சம் பாசமா தட்டிட்டு அதை உன்னை கொண்டு நேரத்தில் சரி பண்ணிடுறேன் எல்லாரும் மீண்டு வரட்டும் உன்னை பழையபடி பழைய சிலையாவே மாற்றி இந்த அறைக்கு மீண்டும் பாதுகாப்பு உன்னை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான் ஓ எல்லாரும் தமிழ் அறையில் நுழைஞ்சவன ஹேரிக்கு ஒரே கைதட்டும் சத்தமா இருக்கு எங்கிருந்து அந்த சத்தம் வருதுன்னு பாக்குறான் எல்லாம் பழைய ஹெட் மாஸ்டர்ஸ் ஹெட்மிஸ்டர்ஸ் எல்லாம் ஏரியை பார்த்து கை தட்டுறாங்க ஆ இதுல யாரும் மறந்துடாதீங்க எங்களுடைய ஸ்லைத்தரன் அணி இந்த வெட்டையில அந்த தீய சக்தியின் தலைவனோட அழிவுல மாபெரும் பங்கு வகிச்சிருக்கு செத்ததுக்கு அப்புறம் பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பயமா ஏரி கிண்டல் பண்ணிட்டே அந்த கொண்டாட்டத்துல சுத்தமா பங்கெடுத்துக்காத ஒரு உருவத்தை பாக்குறான் ஹெட் மாஸ்டர் வழக்கமா உட்கார்ந்து இருக்கிற சேருக்கு பின்னாடி அந்த பெரிய புகைப்படம் இருக்கு அந்த புகைப்படத்தில் இருக்க உருவத்தோட கண்கள்லேருந்து கண்ணீர் தாரை தரையா பெருகுது அது வருத்தத்தினால வர கண்ணீர் இல்லை தன்னுடைய மாணவன் ஜெயிச்சிட்டான்றதுனால வந்த ஆனந்த கண்ணீர் ப்ரொஃபஸர் டம்புல்டர் நான் நீங்க கொடுத்த அந்த ஸ்னிச் அந்த ஸ்னிச்க்குள்ள இந்த கல் அதை நான் காட்டுக்குள்ள எங்கேயோ போட்டுட்டேன் அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல வெரி குட் வெரி குட் அது வேற யாருக்கும் தெரியாதுல நிச்சயமா யாரும் அதை பார்க்கல அதை நான் தேடி போக போறதும் இல்ல செத்தவங்களை நான் திரும்பி கொண்டு வந்து என்ன ப்ரொஃபஸர் செய்ய போறேன் எனக்கு தேவையில்ல சரியா சொன்ன தலைவா நீதான் இந்த உலகத்தின் தலைவன் இந்த மாய நான் வச்சுக்கிறேன் இது என்னோட குடும்பத்துல வழி வந்தது இதனால யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை இதை வச்சு எங்க அப்பா பல குறும்புகளை செஞ்சாரு நானும் பல குறும்புகளை எல்லாம் செஞ்சிருக்கேன் ஆனா இதையுமே இனிமேல் இதை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்த போறேன் வெரி குட் வெரி குட் ப்ரொஃபசர் எனக்கு இந்த மூத்த மந்திரக்கோள் வேண்டாம் இவ்வளவு சொல்ற பைத்தியம் பிடிச்சா கத்ரா ஹாமண்டா இந்த மந்திரக்கோளை நான் வச்சிருக்கிற ஒவ்வொரு செகண்ட் எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் சாவனா வென்றுட்டேன்ற தேவையில்லாத மமதைய ஆணவம் தான் எனக்கு வரும் சாவுன்றது உலகத்தின் உலகத்தில் நடக்கும் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு படிநிலை தான் எந்த ஒரு பொருளுமே மாற்றத்துக்குள்ள உட்பட உட்பட்டதுதான் அதே போலதான் நம்ம உடம்பு மாற்றத்திற்கு உட்பட்டது நம்ம வாழ்க்கையோட அடுத்த படிநிலை தான் இறப்பு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு பயத்தினாலதான் அதை எதிர்கொள்ள நம்ம பயப்படுறோம் எவன் இறப்புக்கு எதிராக செயல்படுறானோ எவன் நான் சாவக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அவன் மாற்றத்துக்கு எதிராக இருக்கிறான் சாவை வென்றதா நினைச்சிட்டு இருந்த வாழ்டு மோட் அதனால நல்லதாக செஞ்சா நம்ம உயிர் வாழ்றோம் நம்ம ஏழு ஆத்மாவும் ஆன்மாவை ஏழு துண்டுகளாக பிரிச்சிட்டோம் நம்ம இனிமேல் சாவ மாட்டோம் மக்களுக்கு நல்லது செய்வோன்னு நினைச்சா சுத்தி இருக்கவங்களெல்லாம் கொலை பண்ணிட்டே இருந்தான் அதே மாதிரி நானும் மாறிடுவேன் எனக்கு தேவையில்லை இந்த மந்திரக்கோள் இது இங்கே இருக்கட்டும் இது உங்களோட இந்த டிராயருக்குள்ளே இருக்கட்டும்னு டம்பிளோட டிராயர் தொடர்ந்ததுக்குள்ள வச்சுட்டான் டம்பளோட கண்கள் ஹேரி அப்படியே ரொம்ப பெருமையா அப்படியே பார்க்குது ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ மை சைல்டு நீ குருவையே மிஞ்சின மாணவன் ஆமா ப்ரொஃபசர் நீங்க எந்த எண்ணத்தோட அந்த மந்திரக்கோள் உங்களுக்கு உங்களை தாண்டி இருக்கக்கூடா நினைச்சீங்களோ அதே எண்ணத்தோட நான் இருக்கிறேன் செவரஸ் நேர்ஸ் கொலை பண்ணும்போது நீங்க அவனை எதிர்த்து எந்த சண்டையும் போடக்கூடாது அப்ப இந்த மந்திரக்கோளோட சக்தி முறிஞ்சிடும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்க ஆனா உங்களையும் மீறி அது ட்ரேக்கோ கைக்கு போயிருச்சு இனிமேல் இந்த மந்திரக்கோலை நான் யூஸ் பண்ண போறதுல இது என்னோட மந்திரக்கோலை இல்லைன்னு நான் துறக்க போறேன் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேலை இருக்கு இந்த உடைந்த மந்திரக்கோள் ஃபீனிக்ஸ் மந்திரக்கோள் எனக்கு இதுதான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு உதவினது இதுதான் எனக்கு வேணும் இதை வச்சு இந்த மந்திரக்கோளால் அதை ரிப்பேர் பண்ண முடியலன்னா வேற ஏதாலையும் ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த உடைந்த ரெண்டு பீசஸ் எடுத்து ஹாரி டேபிள் மேல வைக்கிறான் அந்த ரெண்டு பீசையும் ஒட்டி வச்சு அது மேல இந்த மூத்த மந்திரக்கோலை வச்சு ரிப்பேரோ அப்படின்றான் அந்த மூத்த மந்திரக்கோலை சக்தி அதோட ரிப்பேர் பண்ற சக்தி இந்த மந்திரக்கோள் மேல பாஞ்ச உடனே அந்த மந்திரக்கோள் இரண்டும் ஒண்ணு சேர்ந்து அதுல இருந்து ரெட் ஸ்பாக்ஸ் பறக்குது ஆ வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹேரி அந்த மந்திரக்கோலை கையில் எடுக்கிறான் உடனே அவன் அந்த மந்திரக்கோள் சரியானதுக்கான எல்லா சமிக்கைகளும் தெரியுது அந்த மந்திரக்கோள் வேலை செய்ய தயாரா தன்னுடைய ரெட் ஸ்பார்ஸ மீண்டும் வெளிப்படுத்துது இது போதும் ப்ரொஃபசர் இது என்ன என்ன ஹரி நீ செஞ்சது ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான் இந்த மந்திரக்கோள் நமக்கு பாதுகாப்பு கிடையாது இது உலகத்துக்கே ஆபத்து நீ ஒத்துக்கிட்டியே அது சரி இதை வச்சிருந்தா தேவையில்லாத ஆபத்துகள் தான் வரும் எனக்கு இனிமேல் இந்த மந்திரக்கோள் தேவையே இல்லை இது என்னோட மந்திரக்கோலை இல்லை நான் இதை உதறிட்டேன் நான் சாவை ஏற்றுக்க தயாராயிட்டேன் இனிமேல் என்ன யார் தோக்கடிச்சாலும் கொலை பண்ணாலும் இந்த மந்திரக்கோலை வச்சு நான் தோத்ததா இருக்காது ஆனால் இந்த மந்திரக்கோளோட சக்தி இதோட முடிஞ்சிடும் வா போகலாம் அப்படின்னு ஹேரி சொல்லிட்டு அந்த மந்திரக்கோலை ட்ராயரில் வச்சுட்டு அவனோட பழைய வழக்கமான மந்திரக்கோலை எடுத்துகிட்டு வெளில போகிறான் ஹாரி பாட்டரோடின் கதை கிட்டத்தட்ட முடிய போது கரைசி சாப்டர்ல பத்தொன்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு ஃபேமிலி சேர்ந்து கிங்ஸ் கிராஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகுது அப்பா அப்பா அப்பா இவ என்னை ரொம்ப விருப்பத்துறான்ப்பா கவலைப்படாத இல்லி நீ கண்டிப்பா இன்னும் ரெண்டு வருஷத்துல பள்ளியில சேர்ந்துருவ அப்படின்னு ஹேரி சொல்றான் என்ன ஜின்னி நான் சொல்றது சரிதானே அப்படின்னு கேக்குறான் ஹாரியும் ஜின்னியும் தன்னுடைய மூன்றாவது பிள்ளை பெண் பிள்ளை லில்லியை பார்த்து பேசுறாங்க இல்லப்பா எனக்கு இப்ப போனோம் இது பாருங்க போறாங்க வயசுக்கு வரணும்ல உம் டே மழைப்பயிலே எந்த ஹவுஸ்ல வந்தாலும் சேரு ஆனா அந்த ஸ்லைத்தரன் மட்டும் சேர்ந்த உன்னை நானே குழப்பிடுவேன் ஜேம் சொல்றான் ஜேம்ஸ் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா என்னைக்குமே நான் சொல்றத என்னைக்குமே மறக்கவே கூடாது தீமை தானா உருவாருதில்லை நீங்கள் தான் உருவாக்குறீங்க நீ தான் ஸ்லைத்திரன் ஹவுஸில் இருக்கிறத இருக்கவைங்களேன் அந்த ஸ்லைத்திரனே கெட்டவை அந்த அணியே கெட்ட அணி அதில் இருக்கவங்களாம் கெட்டவங்களாக மாறுவாங்க நீ என்கிட்ட சொல்லி சொல்லியே பரம்பரை பரம்பரையாக நம்ம சொல்லி சொல்லியே அந்த ஹவுஸை கெட்ட ஹவுசாக மாற்றிட்டு நான் இப்போ அதே தான் நீ உலகத்தில் நீ எப்படி இருக்கிறியோ அப்படி தான் உலகம் ஓங்கிட்டு நடந்துக்கும் நீ நல்லவனாக அன்பானவனாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உன்னை நோக்கி அன்பாக கனிவாக இருக்கும் அதனால் ஸ்லைத்தரன் ஹவுஸில் இருக்க யாரையும் நீ எதிரியாக பார்க்கக்கூடாது அவங்கவுங்களுக்கு இருக்கிற திறமைக்கேற்ற மாதிரி அவங்க அணியில் சேர்றாங்க அவ்வளோதான் சரியா அப்படின்னு ஹேரி அறிவுரை சொல்கிறான் இன்னொரு பக்கம் ரான் ஹெரமியானி அவங்க தம்பதிகளாக இருந்து தன்னோட குழந்தைகள்லாம் ஹாக்வர்ட்ஸ் ட்ரெயினில் அந்த எக்ஸ்பிரஸ்ல ஏற்றி விடுறக்கா வராங்க இன்னொரு பக்கம் மேல்ஃபாய் தன்னோட குடும்பத்தோட வந்து அவனோட பசங்கள்லாம் ஏற்றி விடுறான் ஸ்கோர்பியஸ் வா வா வா அப்படின்னு ஹேரி மேல்ஃபாயை பத்தி சிரிச்சுட்டு அவன் பையனை கூப்பிடான் அவன் வந்து உம் நீங்களும் ஜேம்ஸ் ஆல்பர்ஸ் எல்லாம் நீங்க எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கணும் சரியா அப்படின்னு சொன்னேன் எல்லாரும் கை கொடுக்குறாங்க ஆல்பஸ் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ உன்னுடைய முழு பேர் ஆல்பஸ் செவரஸ் இது இந்த ஹாக்வர்ட்ஸ் பள்ளியோட ரெண்டு ஹெட் பேரை வச்சு உனக்கு இந்த பேரை வச்சிருக்கேன் அதுல முத பேரோட அந்த ரெண்டாவது பேர் இருக்கே செவரஸ் அவர் ஸ்லைத்தரனில் இருந்தாலும் இந்த உலகத்திலே மாபெரும் தைரியசாலி அவர் தான் அவர் எடுத்த ரிஸ்க்குக்கெல்லாம் அளவே இல்லை நியாயத்துக்காக அவர் மாபெரும் வீர செயல்களை ரொம்ப சர்வசாதமாக நிகழ்ச்சி நிகழ்த்திட்டு அந்த மாதிரி தான் நீ இருக்கணும் நீ எந்த ஹவுஸுக்கு போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஹேரி சொல்கிறான் எல்லாரும் கை கொடுத்துட்டு தன் குழந்தைகள்லாம் ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டு விடைபெறாங்க இதோட ஹேரி பாட்டுற கதையும் விடுஞ்சிருச்சு இந்த கதையில நான் ஆலம்ப ஆரம்பத்துல இருந்து சொன்ன அதே நீதி தான் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பார்க்கணும் சுற்றி இருக்கவங்கட்ட ஆயிரம் குற்றங்கள் குறைகளை நீ கண்டுபிடிக்கலாம் ஆனா ஓவையார் சொன்ன அதே வரிகளை எல்லாரும் ஞாபகச்சுக்கோங்க நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்ச அதே வரி குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சுற்றி இருக்கவங்கிட்ட சில குறைகள் இருக்கலாம் அந்த குறைகளை தீர்க்கிற சக்தி நம்ம கிட்ட இருக்கலாம் அவங்க கிட்ட குறைகளை கண்டுபிடிக்கிற அதே சமயம் நம்மகிட்டையும் பல குறைகள் இருக்கலாம் ஒருத்தன் இருக்கிற குறையை நீ கை காட்டும் போது உன்னை நோக்கி நாலு விரல்கள் சுட்டி காட்டுது உன்னை நோக்கி திரும்பி இருக்கின்றத மட்டும் ஞாபகச்சுக்கோ அனைவரும் ஒற்றுமையா செயல்படணும் வாழ்ந்து வெல்றதுக்காக அவனோட ஹார்ட்வெக்ஸ் அளிக்கும் பணியில ஹேரி மட்டுமா அந்த ஹார்ட்வெக்ஸ் அடிச்சான் ஹேரி ஒரே ஒரு துண்டாத்மா தான் அடிச்சான் மிச்ச ஆறு துண்டாத்மாக்களை யார் யார் அழிச்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க ஹர்மியானி ரான் டம்பிள்டர் நெவில் அப்படின்னு கிராபு காயில் அதுக்கப்புறம் வாழிட மோட்டே தன்னுடைய அழிவுக்கு காரணமாயிட்டான் ஸோ டீம் ஒர்க் தான் உலகை மிகவும் சொர்க்கமாக மாற்றும் ஒரே வழி பொறுவரோடு ஒருவர் இருங்கள் அணியாக திரண்டு வேலை செய்யுங்கள் இந்த உலகமே மிக சொர்க்கமாகவும் சுபிச்சமான வாழ்வை உண்டாக்கி வாழ முடியும் நன்றி வணக்கம்